நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களால் ஹக்கி புண்கள் போக பூங்காவி சுரணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மாதிரி காவி இருக்கும் அதை வாங்கி பன்னீர் விட்டு தேவையான கலந்து நல்லா குழைச்சி அப்படி பன்னீர் கிடைக்கல அப்படின்னா பன்னீர் ரோஜா வாங்கி அதை அரைச்சு அந்த சாறு எடுத்து இந்த பூங்காவி சுரணத்தில் கலந்து ஹக்கி புண்கள் மேலே பூசிட்டு வந்தோன்னா பூசி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு நல்லா அதை கழுவிடலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டு வந்தனாலே அக்கி பொண்கள் வெகு விரைவில் ஆறிவிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்